வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து வழங்குபவர் அறிமழம் ஞான பிரியன் இன்று எட்டாவது முத்தாக உதிரிகிறது அவர்கள் எழுதியுள்ள கபீரின் கனவுகள் என்ற கற்றரையில் சில பகுதிகள் கபீர் ஒரு வித்தியாசமான துறவி பலவித மார்க்கங்களை உள்ளடக்கியவராக அவர் இருந்தார் ஒரு புதிய ஆன்மீக உலகத்தை சித்தரிப்பதற்கு அவர் பங்களிப்பு அதிசயமானது கபீருடைய களங்கமற்ற பேச்சும் சமுதாயத்தின் மூட நம்பிக்கைகளை அவர் எதிர்த்து பேசியதும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பல பகைவர்களை ஏற்படுத்தியது மூட நம்பிக்கைகளை யார் கண்டித்தாலும் அவர்களை சமுதாயத்தில் எதிர்ப்பதும் துவேஷிப்பதும் அன்றாட நிகழ்வு ஏனென்றால் அந்த மூட நம்பிக்கையில்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் கைவிட்டு விடுவது பலருக்கு வர்த்தகம் செய்ய முடியாது பலர் வேலை வழங்க போவார்கள் எனவே தோன்றுதட்டு நுண்ணறிவுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் இடையே நடக்கின்ற மிகப்பெரிய யுத்தமாகவே நல்ல நெறிகளை மக்கள் மத்தியிலே வைக்க முனைந்த வல்லலார் கூட கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று கூற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் கபீரின் மார்க்கத்தை குறித்து ஷேக் தஹி என்பவர் பேரரசராக இருந்த சிக்கந்தர் லோடியிடம் வந்து தன்னிடம் தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்று சொல்வதாகவும் இப்படிப்பட்ட குற்றத்தை அழைத்து வருகின்ற காரணத்திற்காக அவருக்கு மரண தண்டனை கொடுப்பது என்றும் தூண்டிவிட்டார் பேரரசரும் கபீரை கைது செய்து அரசவைக்கு அழைத்து வரும்படி தனது சிப்பாய்களை அனுப்பினார் ஆனால் அவர்களால் மாலை கபீரை அரசவைக்கு அழைத்து வர முடியவில்லை மாலை வந்தபோது கபீர் அரசவைக்கு வந்து மௌனமாக நின்றார் நீதிபதி ஏன் ஆத்திகனே நீ ஏன் பேரரசரை வணங்கவில்லை என்றும் மிரட்டினார் கபீர் மற்றவர்களின் துன்பத்தை உணர்பவர்களே ஆத்திகர்கள் அதை உணர முடியாதவர்கள் என்று கூறினார் பேரரசருக்கு கோபம் வந்தது அவர் கபீரை பார்த்து காலையில் வராமல் ஏன் நேரம் கழித்து மாலையில் வந்திருக்கிறாய் என்று கேட்டார் கபீர் தான் கண்ட காட்சி ஒன்று தன்னை மிகவும் கவர்ந்துவிட்டது என்று பதிலளித்தார் என்னுடைய கட்டளையை செவி மடுக்காமல் எந்த பார்த்தாய் என்று கேட்டார் அரசர் கபீர் ஊசியின் காதை விட ஒடுங்கிய துவாரத்தின் வழியாக ஒட்டக வரிசை சென்று கொண்டிருந்ததை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்றார் அரசர் நீர் மிகப்பெரிய கர்வி என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் இருக்கிறீரே என்று கண்களில் கோபம் கொப்பளிக்க கூறினார் அதற்கு பேரரசே பின்னுக்கும் மண்ணுக்கும் இடையே எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள இடத்தில் எண்ணற்ற யானைகளும் ஒட்டகங்களும் இருக்கலாம் இல்லையா அவை அனைத்தையும் காதை விட சிறியதாக உள்ள கண்ணின் கருமணிகள் வழியாக பார்க்க முடிகிறது என்று பதிலளித்தார் அதை கேட்ட பேரரசர் கபீரின் சாதுரியத்தை கண்டு மனமகிழ்ந்து கபீரை விடுவித்தார் சொல்லை தேட சொன்ன கபீர் அடுத்ததாக சொல்லை அறி என்று குறிப்பிடுகிறார் சொல்லை அறிந்தால்தான் அந்த சொல்லை தேட முடியும் சொல்லை அறிவது என்பது சொன் குறித்த ஓர் அறிவுரை அல்ல சொற்கன் அதிகமாக இருப்பவர்கள் எல்லாம் சொற்களை அறிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது சொல்லை அறி என்று சொல்வது சொல்லினுடைய பொருளை அறிந்து கொள்வது அல்ல அந்த சொல் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை குறித்தது அது ஒவ்வொரு சொல்லும் அடுத்தவர்களின் மனப்புலத்தில் ஏராளமான எண்ணங்களை ஏற்படுத்திவிடுகின்றன அது எந்த அலைகளை எழுப்புகிறது என்பதும் து என்பதும் முக்கியமாக கருதப்பட வேண்டியவை அதனால் சொல் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை பாதிப்பை விழிப்புணர்வை அறிந்து கொண்டு அந்த சொல்லை தேட வேண்டியதாக இருக்கிறது தேடி உணர்ந்த பிறகும் இந்த சொல் தான் பொருத்தமானது என்று முழுவதுமாக நம்பிய பிறகும் அந்த சொல்லினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது பொருந்தாமல் இருந்தால் அதை கடைசி நேரத்தில் கூட கழற்றி விட்டுவிட நாம் தயாராக இருக்க வேண்டும் நன்றி Gonna come.